வணக்கம் ஜூலை 20, இரண்டாயிரத்தி இருபது நற்றினை பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்றைய கேட்கப்பட்ட நச்சினை பொது அறிவு குவியலுக்கான விடைகள் 1. ஷேக்ஸ்பியரின் மேக்பத் நாடகத்தின் பெரும்பாலான பகுதி எந்த இடத்தில் நடந்தது ஸ்காட்லாந்து 2. தேசிய வனவிலங்கு வாரம் முதன் முதலாக தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி 3. நீர் பற்றாக்குறையை போக்க இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தில் வெட்டப்பட்டது ராஜஸ்தான் இன்றைய நட்சினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் எங்குள்ளது இரண்டு இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் யார் மூன்று உலகில் வாலிபர் தினம் கொண்டாடும் நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களே